பாடம் நூற்றி அறுபத்தி எட்டு பயணம் செய்தல் பயணத்தினிடையே தங்குதல் இரவு தங்குதல் பயணத்தில் உறங்குதல் ஆகியவற்றின் ஒழுங்குகள் இரவில் பயணம் செய்தல் வாகனத்திடம் மென்மையாக நடந்து கொள்ளுதல் வாகனத்தின் நலன் பேணுதல் ஆகியவை விரும்பத்தக்கதாகும் வாகனத்தில் இயன்றால் மற்றொருவரை ஏற்றிக்கொள்வது கூடும் வாகனத்தின் உரிமைகளில் குறைவு ஏற்படுத்துவோரிடம் உரிமையை பேண வலியுறுத்தல்